ார்கள்ரு நேரம் வரை எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் உடனே இறங்கி தொழவைத்தார்கள் பின்பு மிம்பரில் ஏறி அசர் நேரம் வரும் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் பின்பு இறங்கி தொட வைத்தார்கள் பின்பு மிம்பரில் ஏறி சூரியன் மறையும் வரை எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் நடந்துவிட்ட நடக்க உள்ளவற்றை எங்களுக்கு எடுத்துரைத்தார்கள் எங்களில் பெரும் அறிஞர் எங்களில் இதை மனநம் செய்தவர்தான் இரண்டு எட்டு ஒன்பது இரண்டு